டியில் பதினெட்டாம் படியை எல்லோரும் சொல்லும் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படியே சரணம் என்றுதான் சொல்லுவார்கள் இந்த வாஜகம் என்றுமே பொய்யானதில்லை இதற்கு என் அன்பவம் ஒரு சாட்சி நடந்தை சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு வருஷம் வர்ஷக ஞாபகம் இல்லை நான் வழக்கம் போலே என் இரண்டு குழந்தைகளுடனும் மேலும் முப்பது ஐயப்பமார்களுடன் சபரிமலையில் பிரயாணம் செய்தேன் அப்போ ஷீனுவுக்கு வயசு எட்டு ஜெயராமனுக்கு பத்து சின்ன குழந்தைகள் வழக்கம் பெரிய பாதையில் வந்து பலியான வட்டத்தில் நின்று மகர ஜோதி தரிசனம் செய்து மறுநாள் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி பம்பையிலிருந்து நீலிமலை ஏறி சபரிமலை சேர்ந்தோம் அங்கு பதினெட்டாம் படி ஏறி இருமுடியுடன் தரிசனம் செய்ய வேண்டும் நான் சின்னுவின் சின்னுவை கைப்பிடித்து கொண்டு பகவானை ஒரு நன்றாக தரிசனம் செய்தேன் சன்னிதானத்தில் ஐயப்பன்மார்கள் கூட்டம் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது சுமார் இரவு மணி இருக்கும் இரண்டாவது இரண்டாவதும் சுவாமியை தரிசனம் செய்ய பல தடவை முயற்சி செய்தும் முடியவில்லை அதனால் யோசிச்சு ஒரு சின்ன பிளான் என் மனசுக்கு பட்டது அது நான் சென்றுவின் கையை பிடித்து சன்னிதானத்தின் முன்னால் இருந்த ஐ போலீஸிடம் நாங்கள் கூட்டம் விட்டு ஐயப்பன் என்றும் ஐயப்ப தரிசனம் செய்ய முடியவில்லை என்றும் எங்களை விஐபி வழியாக போக அனுமதிக்க வேண்டும் என்றும் கெஞ்சி கேட்டுக்கொண்டேன் அந்த போலீஸை எப்பனாலும் நான் சொன்ன சொல்கிறதை கேட்டு எங்களிடம் இரக்கம் கொண்டு எங்களை விஏபி வழி சன்னிதானத்தில் அஞ்சு நிமிஷம் சுவாமி தரிசனம் செய்ய ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திருப்தியோடு பின் வழியாக இறங்கி எங்கள் விரிவுக்கு வந்து இரவு ரெஸ்ட் எடுத்து நாங்கள் எங்கள் குரூப்பில் எல்லா ஐயப்பன்மார்களும் வந்துவிட்டார்கள் அன்று இரவு நன்றாக தூங்கி மறுநாள் காலை நெய்யபிஷேகம் எல்லாம் முடித்து திரும்பி வர இருந்தோம் பதினெட்டாம் படி கீழே தேங்காய் உடைத்து விட்டு எல்லோரும் கீழே சுமார் பதினொன்னு மணியில் வர ஆரம்பித்து ஐயப்பன் கூட்டம் சன்னிதானத்தில் ரொம்பவும் நிறைந்திருந்தனால் நாங்கள் எல்லோரும் கூட்டம் பிரிந்து விட்டோம் ஜெயராம் வேற ஒரு ஐயப்பன் துணை கொண்டு கீழே இறங்கி வந்தான் நானும் வேறு சில ஐயப்பன்மார்களும் கீழே இறங்கி வந்தோம் நாங்கள் எல்லோரும் பம்பை வந்த பிறகு பார்த்தால் சீனுவை மட்டும் காணவில்லை சீனு ஏற்கனவே மூணு தடவை சபரிமலைக்கு வந்திருந்தபடியால் அவன் வந்து சேர்வான் என்று எண்ணி பம்பையில் ரெண்டு மணி காத்திருந்தோம் அவனை காணவே இல்லை நாங்கள் வழக்கம் பம்பையில் தங்குகிற விரி சீனுவுக்கு நன்றாக தெரியும் என்று எண்ணி இருந்தேன் ஆனால் அவனை எங்கும் காணவில்லை நாங்கள் எல்லோரும் பயந்து பத்து பழமலை ஐயப்பன்மார்கள் அவனை தேடிக்கொண்டு மறுபடியும் நீலிமலை ஏறி சன்னிதானம் வந்து சேர்ந்தோம் எங்கும் அவனை கிடைக்க கிடைக்கவில்லை நாங்கள் எல்லோரும் மிக மிக பயந்து போயிருந்தோம் நாங்கள் தனித்தனி பேட்சாக பிரிந்து அவனை தீவிரமாக தேட ஆரம்பித்தோம் அதில் ஒரு பேச்சு ஐயப்பன்மார்கள் சன்னிதானத்தில் கூட்டம் விட்டு போன ஐயப்பன்மார்களை பற்றி அனௌன்ஸ் செய்யப்பற ஐயப்ப சேவா சங்கம் சென்ட்ரலில் போய் பார்த்த போது ஜீனு அழுது கொண்டு அங்கே உட்கார்ந்திருந்தான் ஒரு ஐயப்பனிடம் அவனிடம் அவனை பற்றி விவரம் கேட்டு ஜீனு எங்கள் பேட்ச் ஐயப்பன்மார்களை பார்த்தவுடன் உடன் ஓடி வந்து கட்டி கொண்டான் பிறகு நாங்கள் எல்லோரும் மீண்டும் பம்பைக்கு இறங்கி வந்து பஸ்ஸில் திரும்பி யாத்திரை செய்து வீடு வந்து சேர்ந்து விட்டோம் இப்பொழுது தெரிகிறதா சத்தியமான பதினெட்டாம் படி சன்னிதானத்தில் ஒரு சின்ன பொய் சொன்னதற்கு பகவான் எங்களை எப்படி சிக்ஷை கொடுத்தாரென்று பக்தன்மார்களே என்ன காரணம் கொண்டும் படி சன்னிதானத்தில் சிறு பொய்யை கூட நினைக்கவே வேண்டாம் பேச வேண்டாம் இது ஒரு நல்ல அனுபவம் பதினெட்டாம் படி எப்பொழுதுமே சத்தியமான பொன் படிதான் சுவாமியே சரணமையப்பா